وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزي لهم أجرا بأحسن مما كانوا يعملون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم الكيف من دان نفسه وعمل لما بعد الموت والعاجز من اتبع نفسه هواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم فهل انتم الله سبحانه وتعالى ورونه كي ورتاكم صلاه وسلاما الى النبي محمد صلى الله عليه وسلم ورجل ميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக உலகத்திலே அவ்வாவுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியங்கள் தபாக் தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனித ஜிம்மாவுடைய கடுமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவு தாழ எவைகளே நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹுடைய தடைகளை அல்லாஹ் ஹராமாக்கிய விடயங்களை முற்றுமுழுதாக தகர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் வசிய செய்து கொள்கிறேன் இசப்புல்லா ஹைசுமா குன்னியமைக்க அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே உலக மனித சமுதாயத்துடைய நிம்மதிக்காக சந்தோஷத்திற்காக சுப்பீச்சத்திற்காக அல்லாவினால் அருளப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாமிய ஹிஜிரி ஆண்டில் ஆயிரத்தி நானூற்று முப்பத்தி இரண்டாவது ஜிவுடைய கடமைக்காக நாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் மஹர மாதத்துடைய இரண்டாவது ஜிம்மாவுக்காக இந்த இடத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் சிலர்கள் நோன்பாளிகளாக இன்னும் சிலர் நாளை நாளை மறுதினம் நோன்பு நோட்கும் ஒரு எண்ணத்துடன் இந்த இடத்தில் விட்டிருக்கிறோம் கணி மாணவர்களே முதலாவது நாம் நமக்குள்ளே ஒரு வினாவை எழுப்பி ஒரு விடையை தேட நான் உங்களுக்கு முன்னால் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் ஜனவரியில் ஆரம்பித்து டிசம்பர் வரைக்கும் அருந்துவதை விட இலகுவாக பன்னிரண்டு மாதங்களையும் பிழையின்றி நமது மூன்று வயது குழந்தை முதல் எழுபது எண்பது வயது பாட்டன் வரைக்கும் உச்சரிக்கிறோம் அதே போன்று மதங்களுடைய மாதங்கள் அவர்களுடைய மாதங்களும் சிலருக்கு மனப்பாடும் நான் ஒரு முஸ்லிம் நான் அல்லாவை ஒருவனாக ஏற்றுக்கொண்டவன் நான் முகம்மது சல்லா அலிஸ்வல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒருவன் நான் என்னுடைய பெற்றோரும் முஸ்லிம்கள் என்னுடைய பரம்பரை இஸ்லாமிய பரம்பரை மனதை தொற்று கேளுங்கள் மொஹர்ரம் என்பதில் ஆரம்பித்து துல் ா வரைக்கும் ஒரே மூச்சில் எத்தனை பேருக்கு சொல்லலாம் பிழை இல்லாமல் இஸ்லாமிய மாதங்கள் பாடமில்லாத முஸ்லிம்கள் நாம் என்றால் தண்ணீர் வடித்தள வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் யாருக்கு தண்ணி போன்று பாடம் மஹரம் முதல் துல் இஜா வரைக்கும் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் என்ன ஸ்பீடில் என்ன வேகத்தில் சொல்வோமோ அதை விட வேகமாக சொல்ல வேண்டும் பரவாயில்லை அந்த வேகத்திலாவது எத்தனை பேருக்கு மனப்பாடும் எனவே அதை முஸ்லிம் என்ற வகையில் இஸ்லாமிய அடிப்படை விடயங்களில் அதை ஒன்றாக நாம் இணைத்து மனப்பாடம் இட வேண்டும் நமது அனைத்து விடயங்களும் இஸ்லாமிய கலந்தர்தான் அடிப்படை இஸ்லாமிய கலந்தர் அடிப்படை நாம் சென்றவர் மொஹரத்துடைய இரண்டு நோன்புகளையும் ஆங்கில கணக்கில் பாருங்கள் வேறு திகதிகளில் தான் பிடித்திருப்போம் ஆங்கில திகதிப்படி வேறு நாள் நாள் வரைக்கும் மொஹர்ரம் மாதத்துடைய இரண்டு நோன்புகளும் மொஹர்ரத்தின் ஒன்பதாம் நாள் பத்தாம் நாள் அல்லது பத்தாம் நாள் பதினோராம் நாள் இந்த நாளில் வரும் நமது பிறந்த திகழ் ஆங்கிலத்தில் நாள் வித்தியாசப்படும் சென்ற வருடம் திங்கட்கிழமை வந்திருக்கும் இந்த வருடம் சனிக்கிழமை வரலாம் அடுத்த பிறந்த நாள் புதன்கிழமை வரலாம் ஆனால் நாம் இஸ்லாமிய நாட்படி பார்க்கின்ற பொழுது அது குறிப்பிட்ட மாதத்தில் குறிப்பிட்ட நாளில் வரும் கண்ணி மாணவர்களே முதலாவது முஸ்லிம்கள் என்ற பெயரை காப்பாற்றுவதற்கு இஸ்லாமிய அந்த மாதத்தை நாம் நமக்குள் அறிமுகப்படுத்த வேண்டும் முதலாவது சிந்தனை கருத்தாக முன்வைக்கிறேன் மஹாரத்தை பற்றி ஒரு முக்கிய தகவல்களை சொல்லிவிட்டு பிரதான தலைப்பை நான் தொடர்கிறேன் மஹாரத்துக்கு நபியவர்கள் அலங்கரித்த ஒரு வர்ணனை பெயர் தான் அல்லாஹுடைய மாதம் ஏனைய பதினொரு மாதங்களும் அல்லாவுடைய எண்ணிக்கை பனிரண்டு அல்லாவின் பார்வையில் அப்படி சொல்லிக் கொண்டு வந்த அந்த ஆயத்திலே மின்ஹா அருபாத்துறும் நான்கு புனித மாதங்கள் என்றொன்று இருக்கிறது அதை எத்தனை பேருக்கு பாடம் என்ன மாதம் என்று கேட்டால் நான்கு புனித மாதங்கள் ஆனால் ஆங்கில அந்நியர்கள் அறிமுகப்படுத்திய தினங்கள் மனப்பாடம் மனப்பாடம் டீச்சர்ஸ் டே ஆசிரியர் தினம் கொண்டாடினோம் சில்ட்ரன்ஸ் டே சிறுவர் தினம் கொண்டாடினோம் முதியோர் தினம் கொண்டாடினோம் என்னை நீங்கள் தவறாக இருக்க மாட்டீர்கள் காதலர் தினம் கூட கொண்டாடுகிறோம் காதலர் தினம் அது எப்பொழுது எந்த மாதத்தில் எந்த நாள் என்று தெரியும் நான்கு புனித மாதங்கள் நமக்கு இன்னும் பாடம் இல்லை என்றால் தனிமையில் இருந்தால வேண்டும் துல்காதா அல்லது தொடர் மாதங்கள் மூன்று பதினோராம் மாதம் ஆகிய துல்காதா பனிரெண்டாம் மாதமாகிய துல் ஹிஜா முதலாம் மாதம் ஆகிய மொஹர்ரம் இடையிலே ஒன்று சேர்கிறது ரஜம் ரம்மதானுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் உள்ளது கண்ணியமானவர்களை மாதங்களும் ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன முக்கியமான நிகழ்வாக கண்ணியமானவர்களை மூசா அலை சலாசி அல்லா பாதுகாத்தனால் சிராவணி அளித்ததால் என்ன சிலை மாண்களுடைய வரலாற்று புராண விரிவுரையாளர்களுடைய கருத்துப்படி விளக்கத்தில் எழுதுகின்ற ஒரு நிகழ்வு தான் பாதுகாத்து ஏனியவர்களை வெள்ளத்தின் மூலம் அல்ல அளித்த நாள் என்றும் இருக்கிறதே அழிவலாவுடைய இரண்டாவது புதல்வர் ஷகிதாகிய நாள் அதே போன்று கண்ணியமானவர்களே முக்கியமான சில வரலாற்று நிகழ்வுகளை உள்ளடக்கிய ஒரு மாதம் தான் இந்த மகாரணத்துடைய மாதம் யூதர்கள் நோன்பு நோட்டார்கள் பத்தாம் நாள் முஸ்லிம்கள் யூதர்களை போன்று வாழக்கூடாது என்பதற்காக சூமுன் கபிலவோ அவ் யோமன் பாதவோ நீங்கள் பத்தை மாத்திரம் நோட்டால் யூதர்கள் போன்ற நோன்பு நோற்ற ஒப்பாகி விடுவீர்கள் ஒன்பதை சேர்த்துக் அல்லது பதினொன்றை சேர்த்துக் ஆனால் விரும்பினார்கள் நான் அடுத்த வருடம் ஒன்பதை நோட்பேன் ஒன்பதையும் என்றார்கள் நபியவர்கள் தான் அதை அப்படி சொன்னார்கள் இப்படி கண்டிப்பாக ஒரு மாதம் இப்பொழுது நாம் பெற வேண்டிய படிப்பிலை என்ன சொல்கிறோம் ஹிஜிரி ஆண்டு நபியவருடைய ஆயிரத்தி நானூற்றி வருடங்களுடன் இன்னும் பதிமூன்றை நாம் இணைக்க வேண்டும் மக்காவுடைய 13 வருடங்கள் நபித்துவத்தில் இருந்து ஆயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஏழோடு பதிமூன்றை சேர்க்கும் பொழுது நபியர்களுக்கு நபித்துவம் கிடைத்து வருடங்கள் நபித்துவத்தில் இருந்து நாம் கணக்கெடுக்க வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற கணக்கு நடைபெற்றது பெரும்பாலும் ரபியுள் அவுவன் என்ற இன்னும் இரண்டு மாதங்கள் சஃபரை தாண்டி வரக்கூடியது அவங்கள் முஹர் குஜராத்துக்குரிய முன் ஏற்பாடுகள் செய்த ஒரு மாதம் தயாரிப்புகள் செய்த மாதம் அதற்குரிய திட்டங்களை தீட்டிய மாதம் தொல்லை விரோதிகளுடைய கடுபிடிகள் விரோதிகளுடைய அநியாயங்கள் அங்கே மக்காவாசிகள் முஸ்லிம்கள் அப்படியே மக்காவை விட்டு மக்காவை துறந்து மதினாவுக்கு சென்ற ஒரு நிகழ்வு கண்ணி இந்த இடத்தில் நாமும் நமது பிரதேசமும் ஒப்பான ஹிஜிரத் என்றாவிட்டாலும் அகதிகள் என்ற ஒரு பெயரில் நாமும் இங்கிருந்து வெளியேறி மீண்டும் அல்லாவின் கிருப்பையினால் குடியேறி இருக்கிறோம் கடந்த கால வரலாறுகளை சீர்தூக்கி பார்க் பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இந்த சபையில் இருக்கின்ற எத்தனையோ பேர் மாகாணத்தில் பிறந்தவர்கள் அல்ல இந்த மாவட்டத்தை சேர்ந்த பெற்றோர்களுக்கு வேறு ஊர்களில் பிறந்தவர்கள் நம்மையும் விரோதிகள் பகைவர்கள் அநியாயக்காரர்கள் விரட்டி அடித்தார்கள் ஆனால் முஸ்லிம்களுக்கு சோதனைகளை தருவான் அதை சிறந்ததை மீட்டிக் கொடுப்பான் அல்லா சிறந்த கண்ணியமான நிம்மதியான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான் யார் அநியாயம் செய்தார்களோ அவர்களை அல்லாஹ் அழித்து கட்டினான் முடிவு கட்டினான் என்ற அந்த வரலாறு மக்காவாசிகள் அந்த அந்நியர்கள் விரோதிகள் எல்லோரும் அல்ல மாற்று மதத்தவர்கள் எல்லோரும் விரோதிகள் அல்ல இப்படி அநியாயம் செய்தவர்கள் விரோதம் பாராட்டினார்கள் அப்பொழுது நபியவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த அநியாயக்காரர்களையும் அல்லா அளித்தான் முடிவு கட்டினான் என்ற வரலாறையும் நாம் பார்க்கிறோம் எனவே அதையும் நாம் சற்று ஞாபகப்படுத்தி அல்லாவோடு இன்னும் இணைகின்ற ஒரு மாதமாக இந்த முகாரத்தை மாற்ற வேண்டும் கண்ணியமானவர்களே எப்பொழுதும் சிறுவராக இருக்கலாம் வாலிபராக இருக்கலாம் வயோதிபராக இருக்கலாம் நான் ஒரு முஸ்லிம் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் நான் ஒரு முஸ்லிம் முஸ்லிம் எங்கு போனாலும் முஸ்லிம் தான் இடத்துக்கு ஏற்றவாறு தன்னுடைய கோலத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் மாற்றிக்கொள்பவன் தூய முஸ்லிமாக இருக்க முடியாது எனவே நாம் இப்பொழுது நகர்றத்துடைய இந்த தங்கையான மாதத்தில் நமது வாழ்க்கையை பற்றிய ஒரு ஒரு வடிகட்டி வடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நமது வாழ்க்கையை வடிகட்ட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் நமது ஈமானை வடிகட்டி பார்க்க வேண்டும் எந்த அளவு அதிலே பயன் வருகிறது எந்த அளவு அதிலே கழிவு வருகிறது நமது இபாதத்தை வடிகட்ட வேண்டும் எந்த அளவு அதிலே தூய்மை இருக்கிறது எந்தளவு கலப்படம் இருக்கிறது அது முழுக்க அரிசிதானா அல்லது ஒரு கிலோ அரிசிலே சார் கிலோ மண்ணா என்று பார்க்க வேண்டும் நமது ஈமான் இபாதத் கண்ணியமான நமது சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி தொடர்பு கணவன் மனைவியோடு நான் எப்படி வாழ்கிறேன் வடிகட்ட வேண்டிய கட்டம் மனைவி கணவனுக்கு நான் ஒரு சிறந்த உண்மையான ஒரு முஸ்லிமான மனைவியாக வாழ்கிறேனா என்று தன்னை வடித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த புத்தாண்டு நமக்கு படிப்படையாக அமைய வேண்டும் பெற்றோரோடு பிள்ளைகள் பெற்றோருக்குரிய உரிமைகளில் நான் கனிவாக இருக்கிறேனா அல்லது அனைத்துமே பிரயோசனம் உள்ளதாக என்று பார்க்க வேண்டியது பிள்ளைகளை வளர்க்கும் இடையத்திலே உண்மையான ஒரு இஸ்லாமிய பெற்றோராக நாம் இருக்கிறோமா என்று பெற்றோர்கள் தன்னுடைய அந்த பெற்றோர் என்ற அந்த இஸ்தானத்தை வடித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டம் அதே போன்று கொடுக்கல் வாங்கல் புரிகிறோம் இஸ்லாமில் பிரதானமானது நான் ஒரு வியாபாரி என்னுடைய வியாபாரம் எத்தனை வீதம் ஹலால் எத்தனை வீதம் ஹராம் என்று வடிகட்ட வேண்டிய ஒரு மாதம் நான் ஒரு வியாபாரி என்னுடைய பார்க்க வேண்டிய ஒரு மாதமாக இதை நான் பார்க்க வேண்டும் அதே போன்று மாணவர்களை பண்பில் குணத்தில் நல்ல பண்பாடில் எத்தனை வீதம் நான் நல்லவன் எத்தனை வீதம் நான் கெட்டவன் என்று பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இது வருடத்துக்கு ஒரு அல்ல இது நாள படுக்கைக்கு சென்று பெ உதறி திக்கோடு உட்கார்ந்து சென்றவுடன் கண்ணியமானவர்களை தலையை வைத்து உறங்க முன்னர் நான் இன்று காலையில் வெளித்தெழுந்தது முதல் படுக்கைக்கு வரும் என்ன அமல் செய்தேன் என்ன பாவம் செய்தேன் யாருக்கு ஏசினேன் யாருக்கு அடித்தேன் யாரை பற்றி புறம் யாருடைய பொருளை திருடினேன் யாரை ஏமாற்றினேன் யாரை பற்றி வஞ்சனம் தைத்தேன் யாருக்கு மத்தியில் கோல் மூட்டினேன் யாரை பிரித்தேன் என்றெல்லாம் சிந்தித்து உள்ளத்தில் இருக்கின்ற வைராக்கியங்களை குரோதங்களை தலைத்து விட்டு அழைத்து விட்டுத்தான் தலையணையிலே உண்மையான முஸ்லிம் தலை வைப்பார் உண்மையான முஸ்லிம் என்ன துபா ஓதுகிறார் உறங்குவது அனாமு அனாமு என்ற வார்த்தையைத்தான் தூக்கத்துக்கு பாவிப்பது அரபியில் அனாமு என்றால் நான் தூங்க தயாராகிறது ஓத வேண்டிய துவாவில் என்ன வார்த்தை வந்திருக்கிறது அல்லாகும பிஸ்மிக்க அமு துயா இந்த துவா எத்தனை பேருக்கு பாடும் எத்தனை பேருக்கு பாடும் எத்தனை பேர் ஓதுகிறோம் சிந்திப்போம் சிறிய சிறிய அமல் என்று விடுகிறோம் வாழ்க்கையில் பெரும்பான்மையான லாபங்களை இழைக்கிறோம் சிறிய அமல் என்று தான் விடுகிறோம் நபிகளுடைய கட்டாயம் செய்யாது எவ்வளவு சிறிய அமலா இருந்தாலும் செய் அதை வைத்து எல்லாம் அனுப்பலாம் என்ற நன்மாராயத்தை சொன்னார்கள் உறங்குகின்ற பொழுது என்ன துவா கண்ணியமரே என்னுடைய நான் தேர்ந்தெடுத்திருக்கின்ற கருப்பொருள் என்னவென்று உதவியாக இருக்கும் வரைக்கும் என்னென்ன விடயங்களுக்கு முகம் கொடுக்கிறான் எப்படி முகம் கொடுக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எப்படி உறங்க வேண்டும் விழிப்புக்கும் உறக்கத்துக்கும் மத்தியிலே ஒரு முஸ்லிம் உடைய ஒரு நாள் வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய தலையங்கள் ஆரம்பத்திலே என்னுடைய சாராசத்தை முன்வைத்து விட்டேன் எனவே எல்லோருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கும் என விழிப்போடு கேட்போம் விழிப்போடு கேட்போம் சிந்தனையோடு செயல்படுத்துவேன் நான் நான் உலகத்தில் தற்காலிகமான ஒரு வாழ்க்கைக்கு வந்தவன் எனக்கு அடுத்த வினாடி உறுதி இல்லை ஒரு நல்லடியார் அல்லது பெரும்பாலும் ஒரு மேதை சொல்கிறார் உங்களுடைய வாழ்க்கை மூன்று மூச்சுக்கள் தான் மூன்று மூச்சிகள் உங்களுடைய வாழ்க்கை ஆனால் திட்டம் தீட்டி விட்டோம் முப்பது வருடங்களுக்கு தீட்டத்தான் வேண்டும் நல்ல திட்டங்கள் அல்லாவுக்கு விருப்பமான திட்டங்களை தீட்ட வேண்டும் வாழ்க்கை மூன்று மூச்சிகள் ஒவ்வொருவருக்கும் கடைசியாக விட்ட மூச்சு திரும்பி வராது இப்பொழுதும் இருக்கின்ற மூச்சு மூச்சு விடுவோமா ரூகு வழியாகுமா அல்லாவுக்குத்தான் தெரியும் அடுத்த மூச்சை எடுப்போமா விடுவோமா அடுத்த மூச்சு நமக்கு வராமலே மையத்தென்ற பெயர் வருமா என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் ஏன் நபியவர்கள் சொன்னார்கள் சாப்பாட்டு கவளத்தை பிடியை அள்ளி வாயில் வைத்து மெண்டு விழுங்க முன்னர் நான் மூத்தாகி விடுவேனோ என்று நான் எதிர்பார்க்கிறேன் இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் உட்காந்த இடத்திலிருந்து நான் அப்படியே மேல் நோக்கி பார்ப்பதற்கு முன்னர் மூத்தாகி வருவன் சும்மா உட்கார்ந்து கொண்டு மேலே ஒரு பார்வை பார்த்து கண்ணை சிமிட்ட முன்னருடைய மூத்து வரும் மோ தெரியாது சொன்னார்கள் வெண்டை மாணவர்களே இடத்திலிருந்து எலும்ப முன்னருடைய மௌத்து வரும்மோ தெரியாது மூன்று மூச்சு மூன்று மூச்சு கண்ணை சிமிட்டுவதோரு மூச்சு எலும்புவதொரு மூச்சு மூன்று மூச்சு வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் சண்டை சச்சரவு புறம் கோல் விவாதம் பிதண்டாவாதம் பிரிவினை வேற்றுமை சூனியம் சாஸ்திரம் மந்திரம் எல்லாம் மூன்று மூச்சுடைய வாழ்க்கை அதிலும் ஒன்றுதான் இப்பொழுது இருக்கிறது எனவே ஒரு முஸ்லிம் விழித்தது முதல் உறங்கும் அர்த்தத்தை பாருங்கள் ஏன்னுடைய பெயரை கொண்டு உன்னுடைய நாட்டப்படி நான் மௌத்தாகிறேன் தூக்கம் ஒரு சிறு மௌத்து ஒவ்வொரு நாளும் மௌத்தாகின்றவர் உண்மையிலே அவர் மௌத்தாக போகிறார் அவர் எப்படி பதறுவார் நான் இன்னும் அஜி செய்யவில்லை அஜிக்கு போக வேண்டும் நான் மௌத்தாகினால் இப்பொழுது அஜி செய்யாமல் கடமையாக இருந்த மௌத்தாகினால் நான் யூதனாக ஒரு யகுதியாக நசராணியாக வேறொரு மதத்தில் ால் எனக்கு பரவாயில்லை என்று நபியவர்கள் உதவி தள்ளி இருக்கிறார்கள் என்றார் நீ நாடினால் நாளை காலை உயிரோடு எழும்புவேன் இதுதான் துவா அனாமு என்று ஓத வேண்டிய துவாவை அமுத்து என்று ஓதுகிறோம் நான் மௌத்தாக எனவே ஒவ்வொரு நாள் மௌத்தாகி பிழைக்கிறோம் இத வாழ்க்கை தூங்கி எழுப்புகிறோம் வெளிவாசல் சேவைகளை முடிக்கிறோம் ஓதுகிறோம் எத்தனை பேர் விழித்தவுடன் என்ன வார்த்தையை பேசுகிறோம் சிலர்கள் விழிப்பார்கள் உறங்க முன்னர் உறக்கத்தின இறுதிகளுக்கு இருந்தே முன்னால் வந்துவிட்டது தரையங்கம் உறங்க முன்னர் சிலர்களுக்கு ஏதாவது குடிக்க வேண்டும் ஏதாவது சாப்பிட வேண்டும் சிலர்களுக்கு உறங்க முடியாது எந்த மாணவர்களே அப்படி உறங்க தயாராகின்ற பொழுது சிலருக்கு கண்களுக்கு சில காட்சிகள் தேவைப்படும் தூக்கம் வருவதற்கு கண்ணால் சில காட்சிகளை பார்த்துக் கொண்டு உறங்குவார்கள் சிலர்களுக்கு காவிற்கு சில ஓசைகள் கேட்டால் தான் தூக்கம் வரும் அது குரானுடைய ஓசை விருப்பமான ஓசை என்றால் பரவாயில்லை அதனோடு தூக்கம் நித்திரை வருவது என்ன ஓசை என்று சொல்ல தேவை ஒவ்வொருவரும் காதில் கேட்டுக்கொண்டு உறங்குகின்ற அந்த ஓசை என்ன ஓசை அந்த நிலைமையிலே காலையிலே என்னை மையாக மத்தியிலே இன்னார் காலமானார் என்று சொன்னால் இங்கு ஊருக்குள் முஸ்லிம் மையிட்டு ஆனால் அது இசையாக இருந்தால் அது இசையாக இருந்தால் அது அல்லாவின் பார்வையில் நயவஞ்சக முனாக்கூடிய மையம் முஸ்லிம் மையவாடி அந்த ரூப பிரிந்தால் அல்லாவின் பார்வையில் நயவஞ்சக மைய இதுதான் நம்முடைய நிலைமை எத்தனை உறங்கி சுபம் பஜருக்கு ஆரை காணவில்லை என்னவென்று விசாரித்தால் பஜருக்கு தடாங் கொடுத்தவுடன் சுண்டோடு எலும்பிச் சென்று இங்கே வந்து ஒளிபெருக்கீடைய பெயர் மையிட்டா அறிவிக்கப்படுகிறது வாழ்க்கை ஆரம்பிக்கிறார் பாட மாணவர்கள் பாடசாலை போகிறார்கள் நான் இவாதத்தை தனியாக பேசுவேன் தொழிலாளிகள் தொழிலுக்கு போகிறார்கள் கடல் தொழிலா கடலுக்கு போகிறோம் விவசாயிகளா வயலுக்கு போகிறார்கள் ஒவ்வொருவர் உத்தியோகத்தர் அவருடைய காரியாலயத்துக்கு போகிறார் ஒவ்வொரு தொழிலை ஆரம்பிக்கிறார்கள் யார் தொழுகவிட்டு செல்கிறார்களோ ஈமானுடைய கொடியோடு போகிறார்கள் எனவே நாம் கடைக்கு தூக்கி கொண்டு போவது என்ன கொடி பஜரை தொழாமல் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறுகிறாரா நான் செய்ய்தானு கட்சி என்று அவர் ஆர்ப்பாட்டம் போகிறார் நான் பட்டை கட்சி நீலக்கட்சி என்று தூக்குகிறோம் அது போன்று ஷெய்தானுடைய கொடியை தூக்கி கொண்டு போகிறோம் இந்த ஷைத்தானுடைய கொடியோடு கடைக்கு போனால் மறக்கத்து வருமா இந்த செய்தானுடைய கொடியோடு கடலுக்கு போனால் மீன்பிடிப்படுமா இந்த செய்தித்தானுடைய கொடியோடு பாடசாலைக்கு சென்று பரிசு எழுதினால் பதில் வருமா இந்த செய்தி தானுடைய கொடியோடு வியாபாரத்துக்கு போனால் வரக்கத்து வருமா வராது பணம் கிடைக்கும் வரக்கத்து இருக்காது எனவே ஈமானுடைய கொடியோடு போக வேண்டுமா பஜரு தொழுது போக வேண்டும் சரி இதை சற்று உச்சகத்த நிலைமையில் கொஞ்சம் இன்னும் முன்னேறியவர்கள் அதற்கு முன்னால் சகஜ தொழில் இருப்பார்கள் சஹ்ஜத் என்ற தொழிலை சுனத்தான் தொழுகை மிக முக்கியமான சொன்னது நபிமார்களுடைய நபிமார்களை பொறுத்தவரை கடமையான தொழுகை போய் ஏராளமான சிறப்புகள் இரண்டரைக்கால் பனிரெண்டு வரைக்கும் பதிமூன்று வரைக்கும் வித்திரை பிற்படுத்துகிறோமா பதிமூன்று வரைக்கும் தொடரலாம் கண்ணி மாணவர்களே இப்படியெல்லாம் இவாத எத்தனை செய்திருக்கிறோம் வாழ்க்கையில் கொஞ்சம் வடிகட்டி பார்ப்போம் வடித்து பார்ப்போம் விவாதத்தை சஜிரத்தனை பேருக்கு சுப எத்தனை பேருமாக்கியம் அங்கை பாதுகாப்பு இங்கே பாதுகாப்பு என்றெல்லாம் எத்தனை விதமான பாதுகாப்புகள் போடுகிறோம் அந்த ஆபத்தில் இந்த ஆபத்தில் இல்லாமல் கண்ணியமானவர்களை யார் பஜிர் தொழுவாரோ அவர்மத்தில்ல அல்லாவுடைய தக்கு அந்த பாதுகாப்பு வந்து விட்டார் சுபோதிர பாதுகாப்பு பாம்பு வரும் தாண்டி போவும் கொத்தாது ஏன் சுபோதிரதார் அவருடைய சுபவத்தொழுது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பது ஆனால் சுபவு தொழுதால் பெரும்பாலும் ஆபத்து சரிதாக முடியும் முடியும் பாதுகாப்பு அப்படியே தொழுது வெளியாகின்றார் வீட்டுக்கு போகிறார் குடும்பத்தை விட்டு பிரிகிறார் தொழிலுக்கு காலையிலே ஒரு மோமின் பாதை நட்பதைக்கு ஒரு முஸ்லீம் பத்து ரூபாயா பத்து ரூபாய் நூறா நூறு ஆயிரம் ஆயிரம் ஐயாயிரம் ஐந்து லட்சம் ஐந்து கோடி வரைக்கும் செலவழிப்பார் வானவர்கள் இருவருடைய துவாவும் பதுவாவும் துவாவும் பிரார்த்தனையும் தாபமும் ஒவ்வொரு நாளும் நமது காதுக்கு கேட்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு மனக்கு பிரார்த்தனை செய்கிறார் யா அல்லா யார் ஏதாவது யாருக்காவது உதவி செய்து கொடுத்தால் தானம் தர்மம் சதற்காக செய்தால் அவருக்கு நீ பிறவியாக பன்மடங்கு பெருக்கிக் கொடு யார் கொடுக்காமல் கஞ்சத்தனத்தில் வைத்துக் கொள்கிறாரோ கொடுக்க வசதி இல்லாதவர் வேறு வசதி இருந்தும் கொடுக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு அழிவை கொடு அழிவை கொடு கொடுக்கின்றவர் நாட்டாமை ஆக இருக்கலாம் கொடுக்கின்றவர் பிரிவில் ஆட்ட ஓட்டக்கூடியவராக இருக்கலாம் கொடுக்கின்றவர் கூலி தொழிலாளியாக இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு எட்டுநூறு என்று சம்பாதிக்கலாம் வீட்டு தேவை நிறைவேறும் கொடுக்காதவன் கஞ்சனாக இருக்கலாம் கோடீஸ்வரனாக இருக்கலாம் லட்சாதிபதியாக இருக்கலாம் பத்து கடை இருக்கலாம் வெளிநாட்டு உள்நாடு இறக்குமதி வியாபாரம் ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இல்லை கொடுத்தால் பரக்கத் கொடுக்காவிட்டால் முசிபத் இதுவும் ஒரு உண்மையான முஸ்லிம் உடைய பண்பாட்டில் உள்ளது கொடுக்கின்ற பண்பு அண்மையிலே ஒரு அழகான ஒரு துவாவை நான் கண்டேன் அதை நான் நபியவர்கள் ஓதினார்கள் என்ற உறுதியோடு அந்த துவாவை பார்க்கவில்லை நல்ல துவா எல்லாரும் அரபியில் பாடமாக்க முடியாவிட்டாலும் தமிழில் ஓதலாம் அது பெரும்பாலும் சகாபாக்கள் அது நல்ல அல்லாவுடைய நல்லது பெரும்பாலும் சில பேர் அபீசாகவும் நபியவர்கள் ஓதியதாகவும் இருக்கலாம் பிரபலியம் அடையவில்லை அந்த துவா ஆனால் நல்ல துவா எப்படி துவா தெரியுமா இப்படித்தான் கேட்க வேண்டும் மக்களை கண்டு நான்காக மடிந்து ஐந்தாக மடிந்து பணக்காரர்களுக்கு பின்னால் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் கோடீசர்களுக்கு பின்னால் மண்டி இட்டு காலை தூசி உடைத்து பிச்சை கேட்கின்றவர்களாக எங்களை வைக்காது என்ற துவா நான் அந்த துவா என்று சொல்லவில்லைதான் சாராம்சம் எப்படி துவா என்று பாருங்கள் அழகான துவா ஒவ்வொரு நாள் தமிழிலாவது வருவோம் எதை நிபில் அசாயா கொடுப்பதற்கு சாதாரணமாக அள்ளி கொடுக்கின்ற விசால மனப்பான்மை உள்ளவனே வாசத்தில் கையை வீசி செலவழிப்பவனே விசாலமாக கொடுப்பவனே சுருக்கமாக கருத்து எல்லா படைப்பிடங்களுக்கும் யாரையும் மறக்காமல் எறும்பையும் விடாமல் மாடையும் விடாமல் பறவைகளில் எதையும் விடாமல் பூச்சி குழுக்களையும் விடாமல் யாரையும் மறக்காமல் வாழ்வாதாரங்களை பகிர்ந்தளித்தவனே பகிர்ந்தளித்தவனே எதையும் மறக்காதவன் என்று சொல்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு நினைவு வருகிறது தொட்டுவிட்டு நான் எறும்பை சொன்னேன் எறும்பை கூட மறக்காதவன் என்று கொடுப்பவன் அழைக்கலாம் பஞ்சம் பறட்சியான காலத்திலே சலாத்துல ஒன்று இருக்கிறது மழையை தேடி தொழுவது மலையை தேடி நீரை தேடி எல்லாவிடம் தொழுவது தண்ணீர் வராவிட்டால் தோண்டுவது மாத்திரம் அல்ல தோண்ட தண்ணீர் வருமாறு எல்லாவிடம் சேர்ப்பது லத்துக்கு பறவைகளுடைய ஏனைய படைப்பு செலவுடைய பாசை தெரியும் அந்த ஓசை கேட்கறது காதைப்படுத்தி கேட்டார்கள் அங்கே ஓர் எறும்பு ஓர் எறும்பு நான்கு கால்கள் அல்லது இத்தனைகால் நான்கு கால்கள்ண்டுல்களை உயர்த்த அப்படி மல்ல படுத்துக்கொண்டு கால்களை மேலே போட்டுக்கொண்டு அந்த எறும்பு துவா கேட்கிறது உங்களுடைய படைப்புகளில் ஒரு இனம் தான் எங்களுக்கும் தண்ணீர் தேவை மனிதர்கள் துளைமான சராத்திரிய கூட்டம் வந்திருக்கிற தண்ணீர் கேட்டு இன்னும் ஆரம்பிக்கவில்லை துவாவை கொள்கையை பிரார்த்தனையை எறும்பு துவா கேட்கிறது காலை மேலே போட்டுக்கொண்டு எங்களுக்கும் தண்ணீர் ஏ கூட்டத்தினரே நீங்கள் தேவையில்லை இந்த எறும்புடைய துவாவால் உங்களுக்கு அறையுடையும் எறும்புடைய துவாவை கூட ஏற்றுக்கொள்வோன் அல்லா நம்முடைய துவாவை விடுவானா நமது காலை பட்டால் அது மிதிப்பட்டு அப்படியே கசங்கி போய் விடுகின்ற மேல்கரமாக எ கரங்களை உயர்ந்த கையாக எங்களுடைய கையை எப்பொழுதும் மற்றவர்களிடம் கேட்கும் மற்றவர்களிடம் கையேந்தும் மற்றவர்களுடைய முதுகிலே மற்றவர்களுடைய தலையிலே தொங்கி கையிலாக எங்களுடைய கையை மாற்றாது மாணவன் பாடசாலை தொழிலாளி தொழில்கள் அவருடைய காரியாலயம் வியாபாரி கடை மின் தொழிலாளி மின் போகிறார் கடையில் இருக்கிறார் கொடுக்கல் மிக முக்கியமான பகுதி காபத்துள்ளாவுக்கு பக்கத்திலே மரணித்தாலும் அரபாத்தில் மரணித்தாலும் மசிதன் அதற்குள் மரணித்து சகாபாக்கள் அடங்கியிருக்கக்கூடிய பசீரி அடைக்கப்பட்டாலும் உலகத்திலே ஒருவருக்கு ஐந்து ரூபாய் அல்ல ஐந்து சதம் கொடுக்க இருக்கும் நிலைமையில் மௌத்தாகினாலும் அவர் மன்னிக்காமல் சுருக்கம் போக முடியாது எத்தனையே மாற்றங்கள் வியாபாரத்தில் எத்தனையே மாற்றங்கள் எல்லோருடைய சாவிக்கின்ற வாகனம் முழுமையாக நம்முடைய பணமா வசிக்கின்ற ஆடம்பர வீடு முழுமையாக நம்முடைய பணமா கடத்துகின்ற கடை ஊழியர்களுடைய சம்பளங்கள் சரியாக கொடுப்படுகிறதா முதலாளிக்கு நேர்மையான ஒரு தொழிலாளியாக இருக்கிறோமா நம்பிக்கை நாணயம் கண்ணியமானவர்களே கொடுக்கல் வாங்கலில் சீரில்லாதவன் ஒரு உண்மையான முஸ்லிமாக இருப்பதற்கு அவனுக்கு வாடையும் கிடையாது வாசமும் கிடாதுவாங்க அந்தளவு முக்கியம் வட்டி சர்வசாதாரணமாகிவிட்டது வட்டி தொழில் செய்வதாக வட்டி இல்லாமல் முடியாது என்ற ஒரு சிந்தனைக்கு நாம் மாறிவிட்டோம் பெரிய மட்டத்தில் இருந்து பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கின்ற பெரிய கோடீஸ்வரர் முதல் சாதாரணமாக பத்து நகை வைத்திருக்கின்ற பெண்கள் வரைக்கும் வட்டி விளையாடுகிறது தெரியுமா இந்த பாரதூரம் உண்மையான முஸ்லீம் வட்டி எடுக்க மாட்டார் வட்டிக்கு கொடுக்க மாட்டார் எடுப்பதும் சமபாவம் சமபாவம் வைப்பதும் சமபாவம் இருப்பதும் சமபாவம் அந்த வட்டி பணத்தை கொண்டு போய் கொடுக்கின்ற புரோக்கரும் சமபாவம் அதை சுமந்து செல்கின்றவனும் சமபாவம் கணியமானவர்களே வட்டியோடு ஒரு முஸ்லீம் சம்பந்தப்பட மாட்டான் சம்பந்தப்பட்டிருந்த நாளைக்கு நாள் கலந்து கொள்வான் பெண்கள் கூட சர்வசாதாரணமாக எடுத்துவிட்டு பணத்தை கொடுக்கிறார்கள் சர்வதாரமா ஒரு வீட்டிலும் அதிகமா நடக்கிறது நடக்கின்றது சுமந்து கற்பம் தரித்து ருசியான உணவை சாப்பிடுவதற்கு கூட முடியாமல் மனம் பெரட்டி சாப்பிட்டான உடனை வாந்தி எடுத்து எத்தனையோ திருமண வீடுகளை நமக்காக தியாகம் செய்து எ வாடிந்தும்பி பெண் நீ சாப்பிடக் கூடாது என்று பொறுத்து அப்படியே எத்தனையோ பிரயாணங்கள் எத்தனையோ வைபவங்களை தியாகம் செய்து மேலே ஏற முடியாது ஏறையால் இறங்க முடியாது கட்டெடுப்பது சக்கரா மரண வருத்தம் என்று பொதுவாக விட சில டிகிரிகள் சில யூனிட்ஸ்கள் கூடுதலான வருத்தத்தை அந்த பிரசவிக்கும் தாய் மேற்கொள்கிறார் இன்னும் ஒரு ஆய்வு இதை விட தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் எப்படி வருத்தம் தெரியுமா அவர்களுக்கு மரக்கடிக்கான் அல்லா இல்லாவிட்டால் ஒரு பிள்ளைக்கு பின்னர் யாரும் பிள்ளை வைக்க மாட்டார்கள் இந்த வருத்தத்தை உணர்ந்தார் ஒரு தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது விளங்குவதற்கு அந்த ஆய்வு கருத்தை கொள்கிறார்கள் ஒரு மனிதருடைய உடம்பில் இருக்கின்ற நூறு எலும்புகள் ஒரே தடவையாக உடைகின்ற என்ன வருத்தமோ அந்த வருத்தம் தாய் பிள்ளையை பெற்றெடுக்கின்ற வருகிறது ஒரு விரல் உலகினால் எப்படி இருக்கிறது பார்சலை நூறு முள்ளிகள் உடையும் பொழுது வருகின்ற வருத்தத்தை வருத்தத்தை சுமந்து பெற்றெடுத்த தாயோடு தகாத உறவு கொள்ள தயாராக வட்டி எடுப்பவர்கள் தாயோடு படுக்கையை பகர்கிறோம் மன்னிக்க வேண்டும் அல்லாவே காரசாரமாக சொல்ல விடயத்தை நாம் மெருதுவாக சொல்ல தேவையில்லை மருமையிலே விசாசி பிடித்தவர்கள் போன்ற ஒரு கூட்டம் விரும்புவார்கள் வட்டி எடுத்தவர்கள் வட்டிக்கு கொடுத்தவர்கள் வட்டி திண்டவர்கள் வட்டி எடுக்க மாட்டான் வட்டிக்கை கொடுக்க மாட்டான் வட்டி ஒரு அரிசி கூட வீட்டு பானையில் அவிக்க மாட்டான் முஸ்லிம் பெண்ணோ ஆனோ இதை கொள்கிறேன் கொடுக்கல்வார்கள் நிறுக்கின்ற 50 கிராம் சின்ன பிள்ளை தான் கடைக்கு வந்தாலும் ஒரு கிலோவை சரியாக நிறுத்தி கொடுப்பான் நேர்மையான வியாபாரி வியாபாரிகள் இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டிருக்கிற ஒன்று மோசமான அளவு நிறுவை கொடுக்கல் வாங்கல் செக்கை ரிட்டர்ன் பண்ணி ஏமாற்றி பஞ்சகம் செய்து மற்றவருடைய பல்வேறு பட்ட தந்திரங்களை பாவித்து வியாபாரம் செய்வர்கள் எல்லோரும் பாவிகளுடைய பட்டியல் எழுப்பப்படுவார்கள் பாவிகள் என்ற எழுப்பப்படுவார்கள் சுரோகம் செய்தவர்கள் அவருடைய திட்டத்திலே கேவலமான இடத்திலே திட்டத்திலே ஒரு கொடி மாற்றப்படும் இவன் தான் வியாபாரத்தில் ஏமாற்றிய சுரோகி என்று அந்த கொடியோடுதான் அனுப்புவோம் இங்கு ஹாஜியாராக இருக்கும் புஷாக இருக்கும் இங்கு அமைச்சராக இருக்கும் இங்கு மந்திரியாக இருக்கும் இங்கு பெரிய தலைவராக இருப்பார் இங்கு ஊருக்கே பெரிய ராஜாவாக ஹீரோவாக இருப்பார் அங்கு எந்த கொடைக்கு கீழே எழும்புவார் மற்றவருடைய காணியை பறித்தவன் மற்றவருடைய தோட்டத்தை பறித்தவன் பொடுகளை தயாரித்தவன் நீதிபதிக்கு லஞ்சம் கொடுத்தவன் குற்றவாளியை வெளியே விட்டு விட்டு கூண்டில் அடைத்தவன் சுரோகிகளுக்கு எந்த துறையில் சுரோகம் செய்தாலும் சுரோகி என்ற கொடியோடு எடுப்ப இங்கு பிரதமாதி அங்கு சுரோகி இங்கு கட்டிட சிறப்பு விழாவுக்கு அவர் தான் சிறப்பார் அங்கு சுரோகி இங்கு பல பொறுப்புகளை சுமந்திருப்பார் அங்கு துரோகி என்ற தொடியோடு யார் எந்த துறையில் சுரோகம் செய்தாலும் சுரோகி என்ற பெயரோடு ஒரு முஸ்லீம் துரோகம் செய்ய மாட்டார் அடுத்ததாக நான் கொடுக்கல் வாங்கலை பேசிவிட்டேன் ஈமான் இபாதத்தை பேசிவிட்டேன் சிறந்தமான ஒரு பகுதி இதை பண்பாடு அகலாக இஸ்லாமிய பண்பாட்டிலும் சேருகிறது அடுத்து பிரதானமாக இருக்கின்ற இறுதியாக நான் எடுக்கின்ற விடயம் ஒரு சில நிமிடங்கள் குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை இதையும் படிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் சொல்லி வருவது நம்மை நாம் வடிக்க வேண்டும் அதற்கு தான் வடிகட்டும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் யார் ஆனோ பெண்ணோ நல்ல மட்டும் ஈமான் கொண்டு அவர் ஈமானிய நிலைமையை நல்லவன் செய்தார் நல்ல வியாபாரி நல்ல வியாபாரம் படிப்பு நல்ல படிப்பு ஆசிரியர் நல்ல பார்ட்னர் நல்ல தொழிலாளி நல்ல முதலாளி எல்லாவற்றிலும் நல்லவர் என்ற பெயர் இவர்களுக்கு நாம் மனமான நிம்மதியான சுபீக்கமான தெளிப்பான வாழ்க்கையை கொடுப்போம் நிம்மதி இல்லையா எங்கோ ஒரு இடத்திலே நம்மிடம் கழிவு இருக்கிறது கழிவு நம்ம கிருமி இருக்கிறது கொள்ள வேண்டும் ஹயாத்தன் மற்றவர்கள் நமது வாழ்க்கையை பார்த்து பிரயோசனம் அடைவார்கள் மனம் வீசும் மனம் தவழும் வாழ்க்கை மங்களகரமான வாழ்க்கை பூசுகின்ற அஸ்தர் பூசுகின்ற வாசனை திரவியம் ஐந்து கிலோமீட்டருக்கு எங்காலம் வாசம் அடிக்கலாம் உடுப்பை கலகினாலும் பாவிட்டியம் போகாமல் அவர்களுக்கு நமது கையிஸ் யார் புலமை பரீட்சையில் சித்தி பெற்றவர் ஓலவெளிலே பத்திலும் நல்ல ரிசால்ட் ஏழவளிலே குறைந்த பட்சம் நமது புத்தி அறிவாளி பிஏ எம்ஏமானி எம்ஏ முதுமானி கதாநிதி அறிவாளி ஆனால் அல் கைஇஸ் அவர் முதலாம் வகுப்பு மாத்திரம் தான் படுத்திருக்கலாம் பத்தாம் ஆண்டு செயலாக இருக்கலாம் தனது பெயரை கூட எழுத தெரியாமல் விரலற்றில் தான் கையொப்பமிடலாம் படிப்பு விஷயத்திலே கீழிருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய விஷயத்திலே நெருக்கமாக இருப்பார் கைது தெரியுமா சிறுவரோ பெரியவரோ வாலிபர் வயோதிவர் செய்கின்ற நீதிபதிகளாக இருப்பார் தானே என்றால் மாளிகோமி தீ தீனுடைய நாள் என்றால் என்ன தெரியுமா விசாரணையுடைய நாள் நீதிமன்றம் நடக்கும் நாள் தன்னை தானே நிறுத்தி விசாரணை செய்கின்றவன் தான் குத்தித்தானே மற்றவருடைய குறையை தேடி பட்டிசன் அடிப்பவன் அல்ல மற்றவருடைய குறையை தேடி அரசாங்கத்துக்கு கடிதங்களை அனுப்பி பதவியை பறிப்பவன் அல்ல மேலே தட்டிவிட்டு பட்டிசன் அடித்து பொய்யான குற்றச்சாட்டுகளை போட்டு தான் அதிபராக வேண்டும் என்பதற்காக உள்ள அதிபருடைய பெயரை கெடுப்பதற்கு பொய்யான குற்றச்சாட்டுகளை அதை தான் தலைவராக வேண்டும் என்பதற்காக சமகால தலைவருக்கு எதிராக பொய்யான வதந்திகளை பரப்பி பதவியை பறிப்பவன் அல்ல கையில் தன்னை குற்றவாளியாக நிறுத்தி விசாரிப்பவன் என்று நீதிமன்றம் நடத்தி அதற்குரிய தண்டனையை தன்னிடமே பெற்றுக் கொள்வந்தான் அமிலிமாத்துக்கு பின்னாலுடைய நிலைமை என்ன சக்கரத்திலே களிமா வரும் வாழ்க்கை வாழ்ந்தான் என்னுடைய ரூஹு வாசமா நாசமா ரூகுக்கு வாசம் இருக்கிறது நாற்றமும் இருக்கிறது உடம்புக்கு இருக்கிறது கப்பன் துணையிலிருந்து ஹஜ்ஜிக்கு போனவர்கள் கொண்டு வந்த அத்தரை மகன் பாப்பாவுடைய கப்பன் புடவையிலும் மனைவியுடைய கப்பன் புடவையில் கணவனும் கணவனுக்கு மனைவியும் மக்கா மதீனா அல்ல சந்திர மண்டலத்திலே அத்தர் செய்தாலும் அதை கொண்டு வந்து ஊத்தினாலும் இவர் நல்லவராக இருந்தால்தான் இவருடைய ரூஹு நறுமணம் வழக்கமாக சொல்வார்களாம் இந்த மாலை இது என்ன நறுமணம் இது இது யாருடைய ரூகு இது இந்த இபாதத்தாலியுடைய ரூகு இந்த தொழுகை ஆலியுடைய ரூகு இந்த அச்சிக்கடமை நிறைவேற்றிய நல்லவருடைய ரூகு இந்த தக்காத்தை கொடுப்பவருடைய ரூபு ஏமாற்றுவதுடைய ரூகு நல்ல நேர்மையான வியாபாரியுடைய ரூகு நல்ல கனிவான ஆசிரியருடைய ரூகு நல்ல பணிவான மாணவருடைய ரூஹ் என்று நம்மை சமூக சேவையானுடைய ரூகு மக்களுக்கு அதனை அர்ப்பணித்த நல்ல மனிதனுடைய ரூகு இந்த நறுமணம் நறுமணம் என்று வரவேற்பார்களா வருக வருப்பார்களா சில ரோகுகள் போகுமாம் சுருநாற்றம் வீட்டுமாம் நாற்றத்தின் காரணமாக மடக்கு மாறுக சொல்வார்களாம் எந்த நாற்றம் இது அவசரமாக கொண்டு போங்கள் இப்படி நாறுகிற இவருடைய ரூகு யாருடைய ரூகு இது இவன் சொல்லாதவனுடைய ரூகு அச்சு கடமையாக இருந்தும் செய்யாதவனுடைய ரோகு தக்காத்து கடமையாக கொடுக்காதனுடைய ரோகு ஏழை எளியவர்களுக்கு அனாதைகளுக்கு விதவைகளுக்கு செலவழிக்காதனுடைய ரோகு மற்றவருடைய காணியை பறித்தவனுடைய ரோகு மனைவியை துன்புறுத்தியவுடைய ரோகு கணவனை மதிக்காத மனைவியுடைய ரோகு பெற்றோரை மதிக்காத பிள்ளை உடைய பிள்ளைகளை கணக்கெடுக்காத பெற்றோருடைய ரோகு முதலாளியை ஏமாற்றிய தொழிலாளியுடைய ரோகு தொழிலாளி திட்டம் கொடுக்காத முதலாளியுடைய ரோகு அதுதான் இவ்வளவு நாற்றம் என்பார்களாம் இத்தல் ஐயாயிரம் இங்கு பூசுகின்ற அத்தல் பைன் ஐயாயிரம் பணக்காரர்கள் லட்சக்கணக்கில் அத்தல் பூசலாம் ஆனால் எனவே ரூகு வாசமாக வேண்டுமா திருந்த வேண்டும் வடிகட்ட வேண்டும் நமது வாழ்க்கையில் இறுதி காட்டதை அடைந்துவிட்டு கண்ணியமானவர்களே எனவே எந்த ஊரில் எங்கு வசித்தாலும் நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு மூமின் பொழுது வாழ்க்கையை மனமான வாழ்க்கை மனமாக வேண்டும் மறைக்கு மார்கள் இன்னும் ஒரு கருத்துப்படி கௌரவமாக ஒரு அதிபர் வரும் பொழுது ஒரு ஆசிரியர் வரும் பொழுது ஒரு அமைச்சர் வரும் பொழுது ஜனாதிபதி வரும் பொழுது பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி வரும் பொழுது ராணுவ வீரர் வரும் பொழுது பெரிய நாட்டு பிரதம் பிரதமர் வரும் பொழுது எழுந்து நின்று ஆடாமல் அசையாமல் அணிவகுத்து நின்று மரியாதை செய்வது போன்று நல்லடியாருடைய ரூகை மனக்குமார்கள் வானவர்கள் அணிவகுத்து கௌரவிப்பார்கள் என்று வந்திருக்கிறது ஆதி அவர் இங்கே ஏழையாக இருக்கலாம் அனாதையாக இருக்கலாம் விதவையாக இருக்கலாம் அழகில்லாமல் இருக்கலாம் அசிங்கமாக இருக்கலாம் கருப்பராக இருக்கலாம் மலக்குமார்கள் கௌரவிப்பார்கள் இங்கு அழகாக இருக்கலாம் இருக்கலாம் இயல்சாதியாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் அதிகாரியாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கலாம் ஜனாதிபதியாக இருக்கலாம் கெட்டவனா ஒரு மலைக்கும் மாட்டார் ஒரு மலைக்கும் மாட்டார் நரகத்தில் இருந்து தந்தாயுதம் வரும் நரகத்தில் சங்கிலி வரும் வரக்கூடிய முகத்தை பார்ப்பதே எனவே நல்லவராக வயது கிடையாது சிறுவர் பிறக்கும் பொழுது வாழ்க்கை வடிகட்டி பார்ப்போம் குடும்ப வாழ்க்கையில் பரம விரோதிகளாக உரைவேற்றுக் கொள் கீரியும் பாம்பும் மயிலும் பாம்புமாக வாழ்ந்தால் அது இஸ்லாமிய குடும்பம் பிரச்சனைகள் வரும் விவாதங்கள் வரும் வாய் சக்கங்கள் வரும் நவியர்களுக்கு வந்தது நவியர்கள் மனசை உடைக்கவில்லை வீட்டை உடைக்கவில்லை நவியர்கள் கையில் இருந்த தளபாடங்களை உடைக்கவில்லை உடைக்கிறோம் நாம் கையில் இருக்கின்றோம் கவலை ஐம்பது ரூபாயுடைய பிரச்சனைக்கு ஐம்பது ஆயிரத்துடைய போனை உடைத்தவர்கள் இருக்கார்கள் சின்ன வாய்ச்சக்க மனைவியோடு போன் உடைகிறது ஐந்து மாத சம்பளத்தை சேர்த்து வாங்கிய போன் நோக்கம் அல்ல நான் எதில் தவறு எதில் சிலை எதில் நல்லவன் எதிர்கெட்டவன் செலுத்த வேண்டும் நிறையா இருந்தால் நிறைய பூட்டிக் கொண்டு பிளஸ் என்பார்கள் பிளஸ் பூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் ஒன்றுக்கு பின்னால் எத்தனை சைபர் போட்டாலும் அது போடியை தாண்டும் படகோடிகளை தாண்டும் அது கம்ப்யூட்டரை கணக்கு பார்க்காத அளவுக்கு தாண்டும் இந்த சப்புடைய நீளத்துக்கு ஒன்றை போட்டு சைபர் போட்டால் தாண்டும் கழித்த அடையாளத்தை போட்டு மைனஸை போட்டு அதற்கு பின்னால் ஆகக்கூடிய இலக்கமாகிய ஒற்றையங்களிலே கூடிய இலக்கமாகிய ஒன்பதை போட்டு கொண்டு போனாலும் மைனஸ் கழித்த அடையாளத்துக்கு பின்னால் ஒன்பது ஒன்பது ஒன்பது ஒன்பது ஒன்பது ஒன்பது என்று போனாலும் அந்த அந்த பணத்துக்கு ஒரு டொபி கூட வாங்க முடியாது வளர்ப்போம் எப்பொழுதும் ஆனோ பெண்ணோ அந்த சிந்தனையோடு வாழ்வோம் எனவே எல்லாம் மலர்ந்திருக்கின்ற இந்த முகரம் இந்த புத்தாண்டு இந்த ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாம் ஒரு சுபீச்சம் ஒரு ஆண்டாக வாழ் மாற்றி தந்து கிராமத்தினால் வரைக்கும் இதை நிரந்தரமாக அல்ல நம்மளை தங்க வைப்பானாக யானையுடைய பாவங்களை மனு தருவாயாக எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மனு தருள்வாயாக பூரா முஸ்லீங்கள் மோமியங்கள் பாவங்களை மன்னித்தல்வையாக உண்மையான ஈமானை தருவாயாக உண்மையான அஹலாக்கை தருவாயாக உண்மையான பூர்த்தியான இஸ்லாமியர்களான நம்மை மாற்றுவாயாக முன்மாதிரியான பரிசுத்த மூமிகளாக மாற்றுவாயாக எல்லா துறைகளில் நம்மை சீராக்குவாயாக நமது ஈமானை சீராக்குவாயாக நமது இபாதத்தை சீராக்குவாயாக நமது கொடுக்கல் வாங்கலை சீராக்குவாயாக நமது உத்தியோகம் தொழில்களை சீராக்குவாயாக நமது சமூக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை சீராக்குவாயாக நமது பண்பாடுகளை சீராக்குவாயாக யாருக்குமே எந்த தொந்தரவு செய்யாமல் கண்ணியமான முறையிலே நல்ல ஒரு மனிதராக உயிர் பிரி கிருபை செய்வாயாக ஈமாவுடன் வாழ்ந்து தளிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக